அண்மல இருப்பதனால இந்த பகுதியில் பஸ் ஸ்டாண்ட் இறங்கினாலே நம்ம பேருந்து எல்லாம் நாலு மணிக்கு மேலதான் நாலுக்கு மேலதான் அந்த பேருந்து விடிய விடிய போகு திருப்பதி ஆனால் நம்முடைய தேக்கதார் பெருமான் திருமலை என்று நமக்கு சொல்வது திருக்கயிலாயம் திருக்கயிலாயம் இப்பொழுது அன்பை காலமாக இந்த ஒவ்வொரு இடமும் அதனுடைய நால்வர் பெருமக்கள் எங்கெல்லாம் திருப்பாடல் அருள் அந்த பாடல் பெற்ற பதிகளை சென்று வணங்குதல் என்ற ஒரு முயற்சி இப்பொழுது தமிழகம் செழித்து இருக்கிறது நம்முடைய குருமூர்த்திகள் அழகாக சென்று வருவதற்கு ஆண்டுதோறும் ஏற்பாடு அவருடைய அருளாசியோடு சென்று கொண்டு நல்ல ஆறு படை வீடு வழிபாடு என்று நல்ல அந்த ஆறு அந்த எத்தனை நாளாண்டெருமான சிந்தனையே இருக்கும் நல்ல திருப்போடும் முருகப்பெருமான சிந்தனையுமாக இருக்கும் இந்த முருகன் என்று சொல்கிறது பாருங்க அதான் மிக பெரிய மந்திரம் எப்படி நம்ம பெருமானை குறிப்பதற்கு திருவிங்களுக்கு பெரிய மந்திரமாக இருக்கிறது முருகன் என்ற சொல் பெரிய மந்திரம் நம்முடைய திருமுருகாட்டு படைத்தான் அது ரொம்ப அருமையா சொல்லிட்டு அரும்பரல் மரவில் பெரும் பெயர் முருகே பெரிய பெயர் பெரிய திருநாம என்ன முருகன் என்று அதான் முருகன் உருகும் செயல் உணர்வந்த அருமையான அந்த பகுதி அதுல இப்பொழுது அண்மை மேலும் நம்முடைய தென்னாட்டு திருப்பதியில் மட்டும் இல்லாமல் வடநாட்டு திருப்பதி எழுதும் காசி எங்கே நெஹர் துவாரங்க போறது இன்னமும் தாண்டி போயிட்டு கேதாரம் போறது இன்னமும் தாண்டியது இமயமலை என்று இந்த பட்டியல ரொம்ப அதிகமாக நம்முடைய தமிழகத்தில் இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஈரோடுல இருக்கிறவங்க அதிகம் ஈரோடு அதிகம் பெரும்பாலும் திருக்கையில ஆயம் இப்போ ஒரு பதினஞ்சு இருபது பேர் கூட போறாங்க ஆண்டுதோறும் போறாங்க சிலர் மூன்று முறை ரெண்டு முறை போனவங்கலாம் உண்டு திருக்கையில ஆயத்தில் கொஞ்சம் கடினமானதுதான் ஆனால் அந்த ஆத்திரை மேற்கொள்றாங்க அப்படிப்பட்டது இப்பொழுது திருக்கையில் ஆயம் என்ற பகுதியே நாம் படிக்க போறோம் இப்பொழுது நாம் பெருமலை சிறப்பு நான் ஒரு நாள் சொன்ன பெரிய புராணத்துக்கு இருக்கின்ற பல்வேறு தனித்தன்மைகளிலே இதுவும் ஒன்று ஒன்று ஏனையோர் எந்த இலக்கிய பேராசிரியர்களுக்கும் இல்லாத சிக்கல் நம்முடைய சேக்கலாருக்குத்தான் இருந்தது எல்லோருக்கும் ஒவ்வொரு வரலாறு தான் பெருங்கத உதயண்ண பத்தி பேசிட்டு போக வேண்டியதான் ராமாயணம்னா ராமனை பத்தி பேசிட்டே போகண்டான் பாரதம் பேருக்கு அஞ்சு பேருக்கு தகராறு அண்ணன் பத்தி தகராறு அஞ்சு பேரை வச்சு நூறு பேருக்கு பேசிட்டு மணிமேகலாம் சிலப்பதாரம் பேசிட்டே போகண்டா சிந்தாமணின்னா ஒரு ஜீவகன் அவனை பத்தி பேசிட்டு போனால் பெரிய புராணத்தில அறுபத்தி மூன்று நாயன்மார் இருக்கிறாங்க இந்த அறுபத்தி நாயன்மார்களையும் கட்டுக்கோப்பா அழைத்துக் கொண்டு போகணும் அதுல சிதறப்படாது சிந்தாமல் சிதறாமல் சொல்றேன் பெண்கள் சொல்லுவாங்க அரிசியை மற்றது என்ன சிந்தாமல் சிதறாமல் எடுத்துட்டு போகணும் தெரியுதா லட்சுமி இல்ல லட்சுமி இல்ல அப்படி அது மாதிரி சிங்காமல் சிதறாமல் எடுத்துட்டு போன என்றால் என்ன அமைப்பு என்றால் அது நடப்பெருமான் திருவரும் ஆதலால் ரொம்ப அழகாக எடுத்துக்கிட்டார் திருமலை சருக்கம் இப்ப எதுக்கு என்ன சம்பந்தம் இப்ப அறுபத்தி நாயன்மார்களையும் நாம் சொல்லணும் சொல்லணும் சொல்ல போற அறுபத்தி நாயன்மார்கள் எண்ணிக்கையோடு என்று சொன்ன சுந்தரர் பெருமான் யார் திருக்கையில் இருந்தவர் திருக்கையில் இருந்தவருக்கு இந்த அறுபத்தி மூணு பேருக்கு என்ன சம்பந்தம் அத சொல்லை சு ஒரு சைனா காரங்க ஆமா சைனா காரங்க இதை பெரும்பாலும் நம்ம கொடுத்தது நேர பெருமான்னு தான் நினைக்கிறேன் இல்லா அந்த பகுதியெல்லாம் இல்லாமல் இமய பகுதியெல்லாம் சைனா காரன் இருக்கு ஆனால் ஒரே ஒரு நிலை மட்டும் எல்லாரும் சொல்லுகிறார்கள் அதை பாராட்டணும் சைனா காரங்க இருந்தாலும் அவர்களுக்கு நம்ம இந்திய நாட்டுக்கும் அவ்வப்பொழுது எதுன்னு கொஞ்சம் கருத்து வத்துமே இந்த பக்தர்களை அழைத்து கொண்டு போவதில் எந்தவித தவறு நடக்க முடியும் எந்தவித தவறு செய்யறது அது மட்டும் எல்லாரும் சொல்றாங்க எல்லோரும் சொல்றாங்க பக்தர்களை அழித்து போய் மீண்டு வருவதில் ரொம்ப இதா இருக்காங்க உறுதுணையா இருக்காங்க இந்திய நாட்டு எல்லையில போய் முடிச்ச உடனே இவர்கள் அழைத்து கொண்டு போகணும் தங்க வைத்து கொஞ்சம் குழு குழுவா ஆறு பேர் ஏழு பேர் தனியா பிரிச்சு அவர்களை அழைத்து கொண்டு போவது அவங்க தான் போறாங்க மானசரோவரன் அந்த இதுல இருக்கும் கீழே போறது எல்லாம் யாருக்கும் எந்த வித எடையோரும் இல்லை அதை மட்டும் ரொம்ப அருமையா நாம் பாராட்ட வேணும் யாருக்கே இடையில எதுன்னு நோய்வாய்ப்பட்டு வந்துட்டா கூட அவர்களை சட்ட முறையில பாதுகாப்போடு கொண்டு வந்து மீண்டும் அந்த குடிசை ஒரு இருக்கையா கொஞ்சம் உடம்பு மட்டும் மற்றபடியால் உயிருக்கு உருபாடு வராது என்று அருமை கொள்வாங்க அந்த வயல நாம் சீனரை பாராட்டுவோம் அந்த வயலை இப்பொழுது நாம் திருமலைக்கு செல்கிறோம் இது கைலாயமலை இந்த கைலாயமலையை பற்றி ஒரு மூன்று பாடல் சொல்லுகிற முதல் மூன்று பாடலும் கைலாயமலையைப் பற்றிய அருமையான சிறப்பு தன்னயாருக்கும் அறிவரியான் என்றும் மன்னி வாழ்க்கை இலை திருமாமலை திருமாமலை திருமலை என்றார் பாட்டுல திருமாமலை என்று சொன்னா என்ன இருக்கின்ற பெருமான் எதை தருகிறான் ரெண்டும் தருவான் இன்மைக்கு ஏதுவாக இருக்கிற இம்மையே தரும் தோறும் கூட ஏத்தலாம் கடலுமா அம்மையே சிவல் லோகம் இல்லையே என்று சொல்லுகிறார் ஆகவே வேண்டிய செல்வத்தையும் அவன் தான் தருகிறான் அம்மைக்க வேண்டிய வீடு பேர்த்தையும் அவன் தான் தருகிறான் எனவே வீடு பேரும் செல்வன் தான் இந்த உலக வாழ்க்கையினரு பொருளாதாரம் செல்வன் தான் எனவே இந்த இரண்டு திருமலை பெருமானை திரு என்று பழன்கள் சொல்றான் திருவியே என் செல்வமியே தேனியே வானுவ பெருமா என்றெல்லாம் அப்பசாமிய சென்றடையாத திருவுடையானை திராப்பள்ளி குன்றுடையானை கூறையின் உள்ளம்மி போற்றி என் வாழ் முதலாகிய பொருளை வாழ்க்கையினுடைய பெருமான் தான் ஓர் ஆணுவும் ஆசையார் ஆதலால் இந்த எல்லா உயிர்களுக்கும் மூலதனமாக இருக்கின்ற பொருளே பெருமான் அது நம்ம அந்த வாழ் முதல் சொன்ன ஒரு அருமையான தொடருக்கு பாருங்க அது சிறுவாசகத்துலதான் அது பூபாலத்துல மறுபடி மாசத்துல கூட நடக்கும் போது நல்ல ஓது அமத்தில் பண்ணாங்கன்னா ரொம்ப அருமையா அந்த குடல் கூட போகுது போர்த்தி என்பாள் முதல் ஆகிய போரு நிர்வாழ்க்கைக்கு வேண்டும் மூல காரணமாக இருக்கின்ற பொருளே போர்த்தி உணவு மனுவை என்று சொல்றேன் ஆகவே திரு என்பது இங்க பெருமானை குறிக்கின்றது அவர் வீட்டில் இருக்கின்ற இடம் மலை திருமலை அந்த திருமலை எப்படி இருக்குனர் பொன்மயமா இருக்க அந்த மேல பொன்மயமா இருக்கும் அந்த பொன்மயமா இருக்கிற மலையில என்ன நல்ல வெள்ளவெளியே இருக்கட்டி அப்படியே உரைஞ்சிருக்கா அப்படியே உரைஞ்சிருக்கும் கொஞ்ச நேரம் வெயில் வெளியே காட்டுமா அடாலால் ஆலாம் இந்த வெடியா கையிலாய மலை கணக்குல போட்டுவோம் அதனால தெருகின்ற அத்தனை பேரும் அந்த மயில் மலையை பார்த்து ஐயனி சிலருக்கு அது கிடைக்கின்றது சிலருக்கு அது வெறும் பனிக்கட்டு விளையாடு தெரியும் ஆனால் இங்கிருந்த சேக்கரா பெருமா நமக்கு அடித்துக்கொண்டு காட்டுவது இதோ பொன்மயமான மலை அதில் அப்படியே அந்த வெள்ளி பனிமலையின் மீதுளவு என்று எவர் சொன்னாரே அந்த வெள்ளி பனிமலை வெள்ளி அப்படியே அந்த வெள்ளவிலேன்னு பறந்துருக்குது இது பார்த்தவன் எப்படி இருக்கான் அவருக்கு பெருமானுக்கு இவரு சைக்கிளா இருக்கு இவருக்கு என்ன இந்த பொன்மலை அந்த வெள்ளவளையே இருக்கும் அந்த வெள்ளவெளியே இருக்கிறது மலை கூட திருநீர நெஞ்சிருக்கு ஏன்னா திருநீர் எப்படி இருக்கு வெண்மையான பொருள் எதை கண்டாலும் அது எதுவாயிற்று திருநீராய் ஞாபகத்துக்கு அதனால பொன்னின் வெந்திருந்தது மலையிலே இந்த பனிக்கட்டைகள் உடைந்திருப்பது அருமையா திருநீரணிந்திருப்பது போல இருக்கு ஏன்னா அங்க இருக்கிற பெருமான் எப்பொழுதும் மறவாமல் திருநீர் அணிந்திருப்பான் ஒரு வளர்ப்பவளி ஒளி நீர் அணிந்து குமையோடும் வெள்ளை விடை நீ ிருப்பா இந்த பெருமான் அவன் வீட்டில் இருக்கின்ற மலையும் இந்த அருமையான மலையாக விளங்குகின்றது அந்த மலையில் தங்கி இருக்கின்ற பெய்யவன் யார் தன்னை யாருக்கும் அவன் யாராலும் இப்படிப்பட்டவன் என்று அறிய முடியாத அறிய முடியாதன் சொன்ன சுந்தர தேவ ஞாபத்துக்கு வரணும் என்று அறிவுண்ண அவன் இப்படிப்பட்டவன் தான் என்று அறிய முடியாத எழுதி நன்மை இன்ன தன்ம என் அறிவுண்ணி ஏழாம் திருமுறை எட்டாம் திருமண வச்சு ஏன் இது அல்ல ஆமா சம இது ஏழாம் திருமுறை ஆறாம் திருமுறை இப்படியன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதித்தா டொனாதே எங்கள் பெருமான் இப்படித்தான் இருப்பான் என்றோ இந்த வடிவில் தான் இருப்பான் என்றோ இந்த நிறத்தில் தான் இருப்பான் என்றோ எழுதி காட்ட முடியாதுப்பா அப்படியன் இவ்வண்ணத்தன் இந்நிறத்தன் என்று எழுதித்தா டொனாதே எட்டாம் ஒரு நாமம் ஒருருவம் ஒன்று விலார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் செல்லேனும் கொட்டாமல் பெருமக்களுமே அவன் இப்படிப்பட்ட சொல்ல முடியாது அதனால தன்னை யாருக்கும் அறிவரியான் என்றும் மன்னி வாழ்களை தெரு அந்த பெருமான் எப்பொழுது நிலை இடம்தான் இதோ இந்த திருமலை அப்படிங்க அப்ப எதாவது வழிபாடு செய்து என்னது அருமையான திருமலை நம்முடைய பெருமான் அடித்துள்ள பகுதியெல்லாம் தன்னை யாருக்கும் அறிவரியான் அவன் தான் எப்பொழுதும் என்றும் அங்கேயே அழைத்திருப்பான் அப்ப மலையும் வழிபாடாயிற்று மலை மீது இருக்கின்ற பெருமானும் வழிபாடு செய்து கொண்டோம் அல்லவா சரி இரண்டாவது பாட்டுல அன்னல் அண்ணல் வீட்டில் இருக்க பெற்றின் உலகம் மாதவம் செய்ய வந்த புண்ணியம் தீரண்டுள்ளது அப்புறம் பார்த்தார் இப்ப நீங்க எல்லாரும் வழிபாடு செய்து மலையை நல்லா தர்சனமாச்சு இல்ல தர்சனமாச்சு மலை மேல் இருக்கிட்ட பெருமான் ஆமா ஆமா தன்னை யாருக்கு அறிவரியான் இதோ மேல இருக்கிறான் இந்த மலை எதனால் ஆயது அப்படின்னா நல்ல அடுக்கடுக்கா இருக்கிற கற்களால் அப்படியே கூட பெற்று கற்கள் என்ன கற்கள் ஆரான மலை நீங்க உங்க மலை எங்கே அது திருமலை சொல்லப்படுது கற்கள் என்ன கற்களால ஒரு மலை இருக்குங்களா விளங்குலி அப்படின்னு நன்றாக கொஞ்சம் அப்படி மனச கண் மூடுங்களேன் தியானித்து பாருங்களேன் இவன் இறைவன் என்று எழுதி ஒரு நாமும் ஒரு மலையில வந்து தங்குறான் எதுக்கு தங்குறான் எதுக்கு தங்குகிறான் அவன் தானாமே இருக்குமே அவசியமில்ல இந்த உயிரல் செய்த புண்ணியத்தினாலே இந்த மலை மீது கேட்டிருக்கிறான் ஆதலால் இப்ப இந்த மலை எது கல்லாலானதல்ல நான் எல்லாம் செய்த புண்ணியத்தினுடைய வடிவம் அந்த மலையின் புண்ணியம் தீரண்டுள்ளது புண்ணியம் தீரண்டுள்ளது போல்வது எல்லா உயிரும் செய்த ஒரு புண்ணியம் அது அப்படி எப்படி உருண்டு திரண்டு அப்படியே கைலை மலையாக இருக்கிறது இந்த எண்ணம் கேக்கலாரு தவிர வேற யாருக்கு வராது பக்தி சூனனி சொட்ட சொட்ட பாடிய கவி வல வேணாருலாம் எல்லாருக்கும் மலை எப்படி தோணும்னு கேட்டா நன்னுலா அப்படி கேட்டோம்னா மலை எப்படி இருக்கு சாமியினார் பாத்தியார்லாம் மழை மாதிரி இருக்கணும்னா அது என்ன மலை மாட்டிரு மலையை வந்து அழக முடியுமா ஒரு ஆசையை நல்ல தக்க முடியல யாராலும் எந்த வகையினாலும் அந்த கருத்துக்களை அசைத்து விட முடியாது அவருடைய அந்த அறிவை அளக்கவும் முடியாது அதுதான் மலை கலக்கலாக அளவும் பொருளும் தோட்டம் வளர்ந்தரும் ஆனால் திருக்கையில மலை எப்படிப்பட்டதுன்னு கேட்டா புண்ணியம் தீரந்துள்ளது உயிர்கள் ஆகிய அத்தனை ஆன்மாக்களும் செய்த புண்ணியத்தின் கிரட்டிதான் அந்த திருமலை ஆகலால் தான் பெருமான் அதன் மீறி வீட்டிருக்கிறான் என்று இந்த பகுதியில் சொன்னார் நிலவும் எண்ணில் தலங்காலும் இலகு தந்த எழுந்ததோர் உலகம் என்னும் ஓடி மணி மேல் மலரும் பெண் மலர் ஒரு அருமையான உருவம் இங்க உருவம் செய்ய இந்த மாதிரி உருவத்தை நூலையும் காந்த கீழாக இவருக்கு அந்த பக்தி திறமையினால் பெருமான் வீட்டில் இருக்க பெற்ற மலை அது அது ஒரு தாமரைிருமலை என்பது ஒரு தாமரை நிறைய தாமரை தாமரை இலை இருக்கு தாமரை பூக்கும் மலர் பூக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கைலாய மலை தாமரை பூ கடுகள் வேணுமே நல்ல இலை எல்லாம் வேணுமே அதுல என்ன பண்றது எங்க அவருக்கு நினைவு போது பாருங்க நினைவு போகுது பாருங்க அப்படியா ஆமா தாமரை பூக்கணும் நிறைய நல்ல அந்த இலைகள் எல்லாம் இருக்கணும் அப்பதான் தாமரை ஒன்று பூக்கள் வரும் அது போல இங்கில் தலங்களும் இலகு தந்தாக எழுந்ததூர் இங்க பெருமான் எழுந்தோடி இருக்கிற பாடல் பெற்ற தலங்கள் பாருங்க பாடல் பெற்ற தலங்கள் பாடல் பெறாத தலங்களும் இருக்க ஆனா பெருமான் வீட்டு இந்த பெருமான் எங்கெல்லாம் வீட்டிருக்கிறார்களோ அந்த வீட்டிற்கின்ற இடங்கள் எல்லாம் கோயில்கள் எல்லாம் இலைகள் இலைகள் மேலே அப்படியே தாமரை மலராக போச்சிருப்பது எங்கள் திருக்கையில அப்ப இலைகள் எவை கேட்டா பெருமான் வீட்டிற்கின்ற திருப்பதிகள் அத்தனையும் இலைகள் நீ ஏன் முப்பது முப்பது நாதல் பாடு மட்டுமல்ல எல்லாருமே நான் விட சொல்றது உண்டு மூவர் நாள் பாடல் அருளி வேடம் புத்து எங்க இருக்குதுன்னு பாக்கணும் அருமையாத்தூர் வெற்றேர் அருளி வேடம் புத்துங்குற அது எங்க இருக்குதுன்னு பாக்கணும் பல இடங்களும் சொல்றாரு சில இடங்களும் தெரியும் கழுமலம் அதனில் காச்சி கொடுத்தும் அதனில் சைவனாகியும் துருத்தி தண்ணில் அருத்தி ஓடிருந்தும் திருவாசக திருத்தலம் என்று கூட ஒரு பயணம் மேற்கொள்ளலாம் திருவாசகத்தையே சொல்லிட்டு போலாம் திருக்கோயாரையும் சொல்லிட்டு போலாம் திரும்பி சொல்லிட்டு திருவாசகத்து பண்ணுறேன் திருவிசைப்பா திருத்தலங்கள் கூட பார்க்கலாம் அதெல்லாம் பார்க்கறது இல்லை பார்க்கணும் ரொம்ப அருமையா அது சில தலங்களில் சேர்ந்திருக்க சில்லை வந்து எல்லாத்திலையும் சேரும் ஆனால் கூட சில தலங்கள் வெங்கோட்ட சோழபுரம் திருலோக்கியம் இருக்கு திருப்பணந்திப்பா பாடல் பெற்ற பாடல் அதன் பிறகு நம்ம ஆறுபடை பார்க்கலாம் பார்க்கவா இல்ல நமக்கு நேரமும் மற்ற பொறுமையும் தான் இல்லை ஆகவே இந்த உலகத்துல எங்கெங்கெல்லாம் பெருமான் வீட்டில் இருந்தவர்களான அந்த இடங்கள் எல்லாம் அந்த இலைகளாக எங்கள் திருக்கையில ஆயம் அதன் மீது இருக்கின்ற தாமரை மலராக இருக்கின்றது இப்படிப்பட்ட அருமையான இடம் அடி தண்டு வேணுமே தாமரை தண்டு வேணும் தண்டு இதுல இருக்கிற பாடல் பெற்ற அல்லது பாடல் பெறாத பெருமான் இருக்கிற இடங்கள் தான் இலைகள் அது மேல இருக்கிற அந்த மலர் தான் எங்க கையிலாயம் அப்ப உலகம் ஆகிய தண்டில கோவிலில் ஆகிய இலைகள் படர நிறைவிருக்கிற தாமதம் விளங்குவது ஆயம் பாட்டு இருப்பவர்களான் மேன் மறைநாதமும் இஞ்சையர் தான வீணையின் ஓசையும் தாரதில் தான மாக்கள் முழக்கமும் சாவில் தீர்வான துந்துவி ஆர்ப்புமருங்கள இன்னும் உயர்ந்து போகிறார் இதோ திருக்கையிலேயே அணுகிறார் அணுகின்ற பொழுது ஒரே ஒளியெல்லாம் கேட்கிறான் அவரே பாடுகிறார் அர ஓதி ஆகமங்க அறிவாரரி தோத்திரங்கள் விரவிய வேத ஒலி வந்த அந்த யானை வெள்ளை யானை அப்படியே கையில அணுகுறது அணுகுன்ற பொழுது அது வரைக்கும் அந்த ஒலி இல்லை இப்ப அணுக அணுக அங்க இருக்கும் போல என்ன தீர அற ஒலி ஆகமங்கள் எல்லா அரஹரா அரரா அரஹரா அப்படின்னு சொல்றாங்க ஒ அப்புறம் இந்த தமிழ்மறை ஒளி எல்லாம் சேர்ந்து இருக்குதான் ஆகமங்கள் அறிவாறு ஒரு அருமையான ஜனநாயகம் வச்சாருங்க என்ன ஆமா எல்லாரும் சோபரான படி சொல்ல முடியுமா எல்லாரும் வந்து திருப்படை படி சொல்ல முடியுமா எல்லாரும் திருப்பூர் படிச்சு தாய்மார படிச்சு சொல்ல முடியுமா என்ன என்னது அறிவாரி தோத்திரங்கள் அவரவரெல்லாம் ஒவ்வொரு ஆன்மா அங்க போச்சுங்க தனக்கு என்ன தெரியும் வேலனுக்கு அரோரா அல்லவா பழியாண்டவருக்கு அரோரா அதெல்லாம் தோத்திரந்த தோத்திர அறிவாரி தோத்திரங்கள் விரவிய வேத ஒளி வந்திருப்ப என்று சொல்லி அந்த கைல நெருங்கின மாத்திரத்திலேயே இந்த ஒலிகள் எல்லாம் அருமையா வேதங்களுடைய ஒளி கேட்கும் பெருமானுக்கு ரொம்ப உகந்த அந்த வாத்தியம் வீணை அப்படிதான வீணை தரவி வீணை தரவிரு தோடிவங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீனை தடை பார்த்தாலும் ஒடுக்கும் போது கூட எம்வீனி வாசிக்கு ரொம்ப அருமையா வாசிப்பா எம்வீன வாசிக்குனி அப்பறம் ஆகவே வீணி ரொம்ப அவருக்கு விருப்பமான ஒலிப்பருவி அதனால் அந்த வீணை ஒளி முழக்கமும் யானையுடைய ஒளி யானை நிரம்பிருக்கின்றன அதனுடைய ஒளி இவை எல்லாம் வானது ஆர்ப்பு முழு மறுங்கலாம் வானத்தில் இயல் இயல்பாகவே இருக்கிற ஒளி இவை எல்லாம் சேர கைல மலை பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஒலியா ஒலிகளாக நிறந்திருக்கும் ஒலிகள் நடிந்திருக்கும் அதன் பிறகு ஒரே தொகுதி என்னன்னு புனித கற்பக பொன்னி மாலையும் முனிவர் அஞ்சாலி மாலையும் முன்னலாம் ஒரே மாலைகளா இருக்கலாம் இந்த மாலைன்னா நீங்க என்ன புவிய மாலை மட்டும்தான் நமக்கு தெரியும் மாலைன்னா தொகுதின்னு அர்த்தம் ஏன்னா பல மரங்களுடைய தொகுதி தானே மாலை அது போல பல இடத்துல தொகுதி